பாடம் முன்பது அல்லாஹுவின் படைப்புகளில் பெரியவைகளை சிந்தித்தல் உலகம் அடிதல் இதர விஷயங்கள் உள்ளாஹுந்தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி உபதேசிக்கிறேன் நீங்கள் அல்லாஹுக்காக இரண்டு இரண்டு பேராக மற்றும் தனித்தனியாக நின்று பின்பு சிந்தியுங்கள் என்று நபிய நீர் கூறுவீராக முப்பத்தி நான்காவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு அத்தாச்சி உண்டு அவர்கள் நின்றவாறும் வாரும் தங்களின் படுக்கைகளிலும் அல்லாஹுவை நினைவு வானங்கள் பூமியை படைத்தல் விஷயத்தில் சிந்திப்பார்கள் எங்கள் இறைவா, இதை வீணாக நீ படைக்கவில்லை நீ தூய்மையானிருந்து காப்பாற்றுவாயாக என்று கூறுவார்கள் அத்தியாயம் நூற்றி தொண்ணூறு மற்றும் நூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என அவர்கள் சிந்திக்க வேண்டாமா மேலும் வானம் எப்படி உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் மலைகள் எப்படி நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் எப்படி விரிக்கப்பட்டுள்ளது என அவர்கள் சிந்திக்க வேண்டாமா நபியே நீ உபதேசம் செய்வீராக நிச்சயமாக நீர் உபதேசம் செய்பவர்தான் எண்பத்தி அத்தியாயம் பதினேழு முதல் இருபத்தி வரை உள்ள வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் பூமியில் பயணம் செய்து அவர்கள் அதில் உள்ளவைகளை சிந்திக்கவில்லையா நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் இந்த பாடத்தின் கீழ் பொருத்தமான வசனங்கள் நிறைய உள்ளன